பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் புத்தரைவு கோவிலுக்காக ஊராட்சி ஒன்றிய அடலி பள்ளி முதலைப்பட்டி நாமக்கல் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்களை இன்று காண்போம் ராஜீவ் ரஞ்சன் மிஸ்காரா சமீபத்தில் தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர் பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான குடியரசு தின அணிவகுப்பில் முதல் பரிசை வென்றுள்ள மாநிலத்தின் காட்சிப்பட ஊர்தி உத்தரப்பிரதேசம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருதினை பெறுவதற்காக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் ஷென்சோபே இனி இன்றைய கேள்விகளை காண்போம் உலகில் நீல நிற ரத்தம் கொண்ட உயிரினம் எது 2. இந்திய அரசாங்கத்தின் சாலிட்டர் ஜெனரல் பதவி வகிப்பவர் யார் உலகின் எந்த நாட்டின் அதிபர் ஒவ்வொரு வருடமும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை நாளை நச்சினை குவியலில் காண்போம் நன்றி வணக்கம்